ஏறி மர பழக இருந்த அதை மின்பரில் வைக்கப்பட்ட போது பேரித்த கட்டையிலிருந்து நிறை மாத சப்தம் போல் கேட்டோம் நபிசல்லுல்ல அணிசல்லம் அவர்கள் இறங்கி அதன் மீது கையை வைத்தார்கள் அது அமைதியானது மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு நபி செல்லும் அணிந்த செல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று குத் நிகழ்த்துவதற்காக உட்கார்ந்த மரக்கட்டை முறிந்து விடுவது போல் சப்தமிட்டது மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு அந்த பேரித்த மரக்கட்டை ஒரு குழந்தை சப்தமிடுவது போல் சப்தமிட்டது உடனே நபி செல்லும் அணிக செல்லம் அவர்கள் இறங்கி அதை எடுத்து அதை அணைத்துக் அழுகையை நிறுத்திட நினைக்கும் குழந்தை போன்று அமைதியாக அழுது பின்பு அப்படியே அமைதியாகி விட்டது. குத்பா உரையை கேட்பதற்காக அது அழுவது என்று நபிசல்லாகும் அவர்கள் கூறினார்கள் ஒன்பது ஒன்று எட்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து